இடங்கழினாயனார் என்று இவருடைய பெயர் இவர் எங்கே வாழ்ந்தார் என்பது பற்றி ரெண்டு பாடல்ல சொல்கிறார் எழுந்திரை மாவ கடலாடை இரு நிலமாமகள் மார்பில் அழுந்து வட எழுதும் இலை தொழில் தொயில் அணியினவாம் எழுந்தளினின் பொடைமருந்த பெடைகளிப்ப தேமாவின் கொழும்பு துணறு கோடிக்கொண்டு குயில் நாடு கோனாடு இந்த நிலமகள் இருக்கிறாளே இந்த நிலமகள் வந்து எந்த ஆடையை உடுத்தி இருக்கிறாள் என்று கேட்டா அந்த கடலாகி ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுவாங்க அது இந்த காலத்து பக்கவிஞர் கொண்டு சொன்னாங்க சரிங்களா அப்ப இந்த பெருமாட்டி நிலமகளாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எது ஆடைனா கடல்தான் ஆடை சரிங்களா அந்த கடலாடை கடலை ஆடையாக புனிந்திருக்கிற நிலைமகள் இந்த நிலைமைகள் இருக்கிற இடத்துல எத்தனையோ நாடு இருக்கு அதுல குயில் நாடு கோநாடு என்று சொன்னார் கோநாடு என்ற ஒரு நாடு அந்த நாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலமகளுக்கு அப்ப ஆடையது கலர் இந்த நிலமகள் வந்து மார்பில போட்டிருக்கிற ஒரு அருமையான அந்த புடவை இருக்கு அதுல ஒரு குயில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குதான் இங்க இருக்கிற குயில்கள் எல்லாம் எங்கென்ற சோழில் இருக்கிற குயிலாம் எனவே அப்ப அருமையான அந்த பெண்ணுக்கு கடல் தான் ஆடை அங்க இருக்கிற சோலைகள் தான் மேல இருக்கிற அந்த துணி ஆடை மேலாடை இப்படி எல்லாம் இருக்க முடியாது நாட்டுக்கு இந்த நாடு உண்டு இது போற போக்குல இது முருகுரு செங்கமலமது மலர் துரிந்த மொய்யலிகள் பருகுரு தன் தெரிவாவி பயில் வளையோடு இதை எருந்தி பருகு தன் மறைய மாதவி குருகுரங்கும் கோணாட்டு கொடிநகரம் கொடும்பாடூர் அது மட்டுமல்ல பக்கத்துல சோலைகள்லாம் இருப்பதுனால வண்டுகள் நிறைய தேனி உண்டு அதெல்லாம் இரவு ஆட்டி போய் தன்னுடைய கூட்டில போய் தங்கி இருக்கணும் இப்படிப்பட்ட சோலைகள் இருந்திருக்கிறார் அந்நகரத்தில் இருக்கும் வேலில் உள்ள மண் இயன் அம்பலத்து மணி முகத்தில் பாங்கி பாக்கு தொலை பசும் பொன்னால் பயில் விழம்பாம் இதய பொன்னடைந்தோல் ஆதித்தன் போல் மறைவில் குறிமுதல்வோர் அங்க அந்த அந்த வேலர் நாட்டுல அங்க வந்து ஆதித்தன் ஒரு அவன் அவன் எப்படிப்பட்டவனு கேட்ட மன்னிய பொன் அம்பலத்து மணிமுகத்தின் கொங்கின் பண்ணுதோளை பசும் பொன்னால் பயில்வெழம்பாம் தேர்ந்தன அப்போ இந்த சோழர் மட்டும் நம்ம பொன்னம்பலத்தை அந்த பொன் வைந்தவர்கள் இந்த மாதிரி வேலிர் குளத்தவர்கள் கூட அவ்வப்பொழுது பொன் வைந்திருக்கிறார் பாருங்க தன் தன்னுடைய அரண்மனையை பொண்ணாக வைத்துக் கொள்ளாமல் கோயிலை பொண்ணாக காரணம் என்னன்ன நாம் இன்னைக்கு இருப்போ நாளைக்கு போதும் ஆனா என்றும் இருக்கிறவன் ஆதியும் உந்தவும் இல்லா அரும் சோதி பெறுமா அதனால் அவனுடைய அந்த இந்த கங்கோண்டு சோழபுரத்துல கொண்டு வைத்தது கூட இந்த அரண்மனை வைத்தது காரணம் சோழர்கள் அந்த காலத்துல சோழர்கள் தஞ்சாவூர்ல நேரா போ சில்லை அம்பலத்தை வணங்குவதற்கு இந்த ஆறு தடையா இருந்தது அப்ப இதெல்லாம் ஒண்ணு இப்ப பாலம் தடையா இருந்தது அதனால கங்கொண்ட சோழபுரத்தில் கட்டினா பை வாட் அருமையா குதிரையிலேயே நடந்து போடலாம் அதனாலதான் கங்கொண்ட சோழபுரத்துல கட்டினாங்க சொல்ற கருத்து பாருங்க அரண்மனையை மாத்திக்கொண்டு அவ்வளவு கடல் பக்தியா இருந்த சோழர் எல்லாம் இவ்வளவு பக்தி இருந்தா நம்ம சோழர் எல்லாம் சோழ பேரரசு அந்த அரசு நீடி இன்னைக்கு தமிழை பற்றியோ இந்த மாதிரி தமிழ் பண்பாட்டை பற்றியோ கவலையே பட வேண்டியது இந்த பிற மொழியாளனும் பிற பண்பாடுகளும் உள்ள நுழைஞ்சுதான் இவ்வளவு பாடுபடுறோம் கஷ்டப்படுறேன் பெருக்குன்வை இருந்த பொன்பிப்பட்டவர்கள் மக்கள் அவர்கள் தோன்றியவர் இந்த பெருமாள் இடங்கழியார் என உலகில் ஏறு பெருநாமத்தார் அவருடைய அடங்கலமு பரமரித்தார் அடித்தொண்டின் நெறியின்றி முடங்கு நெறி கனவிலும் முன்னாதார் அதனால கனா காணும் போது கூட பெருமானை பற்றித்தான் காண்பாரு தவிர பெருமான் அல்லாத ஆதி இறை தொடர்பு இல்லாத தெய்வ பக்தி இல்லாத ஒரு ஏதோ கனவு கூட வராதான் கணவலை கூட கட மாட்டாங்க ஏன்னா சிந்தனை அப்படி கொண்டு கொண்டிருந்ததுனாலே அப்படி இருக்குமா இப்படி வாழ்ந்த பெரியவர் ாலும் காதலினால் தொண்டிய செய்வார் ஒரு பக்கம் இப்படி பத்தி இன்னொரு பக்கம் அறிவுரைக்கு வேண்டியதெல்லாம் செய்வாராம் சைவ நெறி வைத்தியத்தின் தரும நெறியை தரும எறியும் தலைப்ப மெய் வளரும் திருமற்ற திருமடுத்தார் மண்ணிய கோயில்கள் எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதிவடி மேல் மேல் விளங்க மெய் வளர்வின் போல் வருக முறை முறையும் அண்ணா முறை பொறியும் அன்னாளில் அவங்களுக்கு இருக்கிற கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்கோயில் வழிபாடு எங்கே சிறப்பு மாறுதல் இல்லாம நடக்கணும் ஆறு காலம்னா ஆறு காலம் மூணு காலம்னா மூணு காலம் காலத்தில் தவறாமலும் அந்த வழிபாட்டில் தவறாமலும் அப்படி அதுதான் அவர்களுக்கு மிகுந்த பொறுப்பு திருமூல திருமந்திரம் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரி வழங்குன்றும் யாரு பண்ணது திருமூல இந்த திருக்கோயில் வழிபாடு தவறுனாலே அரசனுக்கு ஆனால் சங்கடம் தான் போடணும் ஏன்னா உன்னுடைய காப்புல எது முக்கியம் அந்த வழ நெறிமுறை முக்கியமாக காக்கணும் திடீர்னு சடன் விசிட் சொல்றமே சடன் விசிட் போகணும் ஒரு நாளைக்கு உச்சி காலத்துக்கு உச்சி காலத்துல எப்ப அபிஷேகம் ஆகும் பன்னெண்டு மணிக்கு உச்சி காலம் திடீர்னு சொல்லாமல் முன்பின் சொல்லாம பதினொன்னு பத்துக்கு போகணும் பெருமானுக்கு என்னென்ன வைக்கிறீங்க அபிஷேகத்துக்கு எங்க பாலு எங்க என்ன எங்க நெய் எங்க பழச்சாறு எங்க எளனும் கேக்கணும் சிதை சீத சிதை சீத இதை யாவது கேட்கட்டும் கோயில்ல எவனும் கேட்க போறது இல்ல மைக்கலையாவது கேக்கட்டும் கேட்டு சரி மத்தியானத்துக்கு உச்சிக்கால அர்ச்சனைக்குன்னா அதுக்கு என்ன என்ன திட்டம் இருக்குது அதுல நீ என்னென்ன வச்சிருக்கிற எப்படி இப்படி அபிஷேகம் ஆகுது என்று பார்த்து அப்பதான் இந்த தீங்கு வராது அதனால இதெல்லாம் திருமூல திருமந்தத்துல மிக அருமையாக நீ சொல்லி வைச்சது அதனால் அந்த காலத்துல என்ன வழ நெறிமுதந்த அடியார்கும் சைவ நெறிவது தரும நடியும் தலைப்ப சங்கரந்தன் அடியார்க்கு அமுதளிக்கும் தவமுடையார் அங்க ஒருவர் அடியவருக்கு அமுதொரு நாள் ஆக்க உடல் எங்கும் ஒரு செயல்காணாது பொங்கி எடும் பெருவெருப்பால் புடிக்கும்னு தெரியாது ஒருத்தருக்கு போது அந்த நாட்டில் ஒருவர் தினமும் ஒரு ஐந்து அடியாருக்காவது மத்தியான சாப்பாடு இரவு சாப்பாடு போட்டுதான் தான் சாப்பிட்றதுன்னு ஒரு நீடி வச்சிருந்தேன் வச்சா வர வர வர பொருளாதாரம் குறைஞ்சிருக்கு ஒரு நாள் இந்த அஞ்சுங்கிறது மூணாச்சு மூணுங்கிறது ரெண்டாச்சு ரெண்டுங்கிறது ஒன்னாச்சு அந்த ஒரு அடியாருங்கிறது கூட கூட உட்காந்து உண்டி நாள் விதத்தில் தைச்சி ஆதமா போக்குவரத்து அப்படி வச்சு போடணும் போன அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தார் பகல்லையும் யாருக்கும் கொடுக்க முடியல இரவுலையும் யாருக்கும் கொடுக்க முடியல தாஞ்சாபடாதத்தையும் கூட கவலை இல்லை ஒருவர் கொடுக்க முடியலையேங்கிற கவலை என்ன இப்படி யோசிச்சு பார்த்தா என்ன செய்யலாம் இந்த மாதிரி எண்ணம் வந்து அவருக்கு என்ன என்ன நம்ம நேரம் அரசனுடைய அரண்மனையில எப்படியோ நெற்கூடு வச்சிருப்பாங்க நெல் ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க அதுல போயிடாம ராத்திரி தெரியாம ஏதாவது ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்தோம்னா ரெண்டு பேரு கொடுக்கலாமா நினைப்பு வந்து அந்த நினைப்பு வரக்கூடாது ஆனாலும் வந்து வந்தா சரின்னு போயிட்டாரு போனா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போய் போற நெற்கூட்டுல அப்படி எடுத்து அந்த நெல்லை அப்படி எடுக்கும்போது காவலாளர்கள் மிகச்செம்மையா இருந்த காலம் அதனால அவன் அதுவே கண்ணுங்க அடுத்தமா